அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஊரில் உள்ள தன் சகோதரரை சந்திக்க சென்றார் அவர் செல்லும் பாதையில் வானவர் ஒருவரை அல்லாஹ் நிறுத்தினான் அவரிடம் அவர் வந்தபோது எங்கே செல்கிறீர் என வானவர் கேட்டார் இந்த ஊரில் உள்ள என் சகோதரரை சந்திக்க செல்கிறேன் என்றார் வானவர் அவரிடம்யன்படுத்தத்தக்க அருட்கொடை எதுவும் அவரிடம் நமக்காக உள்ளதா என்று கேட்டார் இல்லை அல்லாஹுவின் விஷயத்தில் அவரை நான் நேசிக்கிறேன் என்றார் அப்போது மாணவர் நான் உம்மிடம் வந்த அல்லாஹுவின் தூதராவேன் நிச்சயமாக அல்லாஹ் அவர் விஷயமாக சகோதரரை நீர் நேசிப்பது போல் உம்மை நேசிக்கிறான் என்றார் என நபி அணிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு ஐந்து ஆறு